وعلى آله واصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونحيي أولى بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نار எல்லும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற அல்லாஹுக்கே சொந்தமானதாக அல்ஹமது இல்லா பலாப்பும் சலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதிநபி முகமது முஸ்தபா சல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த இஸ்லாமிற்காக வேண்டி வரலாறு மெழுகிலும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ உழைத்தார்களோ உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ உழைப்பதற்காக வேண்டி காத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் அடைந்தார்கள் இந்த புரிதமான தினத்திலே சுத்தமானவர்களாக இயற்கை காசு அல்லாவிடத்திலே இருந்து கூடிய எதிர்பார்த்தவர்களாக அவருடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நெல்லடியார்கள் அல்லாஹுக்கு சுகான உருவ தாலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா விதங்களிலும் பயந்து கொள்ளும்படி அங்கிக் கொள்ளும்படி தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் வசதி செய்து கொள்ள விரும்புகிறேன் உலகத்திலே நான் நீங்களும் பல்வேறுபட்ட கடமைகளோடு அனுப்பப்பட்டிருக்கிறோம் அந்த கடமைகளை நாம் சீரும் சிறப்புமாக செய்தால் மாத்திரமே மவுக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று உறுதியாக நம்பியிருக்கிறோம் அல்லாவுடைய நெல்லடியார்களே நாம் எனது கடமைகளை சிறப்பாக அல்லாவும் அவருடைய தூதர் செல்லம் அலைஞர் செல்லும் அவர்களும் சொன்ன பிரகாரம் செய்யாவிட்டால் நாளை மறுமையிலே கடுமையான விசாரணைக்கு உள்ளாகவும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய தீமை பட்டியல் அதிகமாக பாரமானதாக இருக்குமாக இருந்தால் நரகத்திலே நுழைய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் அந்த வகையிலே எங்களுடைய கடமைகளை பற்றி நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் முதலாவது நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமை என்னை நம்பியிருக்கின்ற என்னுடைய மனைவி மக்கள் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு நான் பிறந்திருக்கின்ற இந்த நாட்டுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திற்கு மனித சமுதாயத்திற்கு என்று நாம் இந்த கடமைகளோடு உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள் அந்த பொறுப்புகள் சம்பந்தமாக நாளை விசாரிக்கப்படுவீர்கள் என்று அலிந்த செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே எ ஒவ்வொரு பொறுப்பு தொடர்பாகவும் மிக கவனமாக நாங்கள் எல்லோரும் கணக்கு காட்ட வேண்டி வரும் அந்த பொறுப்பிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அல்லாஹு தாலாவால் பரிசாக தரப்பட்டிருக்கின்ற எங்களுடைய குழந்தைகள் பிள்ளை செல்வங்கள் தொடர்பாக எங்களிடத்திலே செய்யப்பட இருக்கின்ற விசாரணை அல்லாவுடைய எங்களுக்கு அல்லாஹு தாலா சிலருக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்கவில்லை குழந்தை பாத்தியத்தை கொடுக்கவில்லை நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்களுக்கு அந்த பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார் அல்லா முகா புரவானிலே அந்த குழந்தைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிலருக்கு இந்த ஆண் குழந்தைகளை இன்னும் சிலருக்கு பெண்களை மட்டும் இன்னும் சிலருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து கொடுக்கின்றான் இன்னும் சிலரை பிள்ளை பாக்கியம் அற்றவர்களாக ஆக்குகின்றான் என்று குரானிலே சொல்லுகிறான் அல்லாவுடைய நேரடியார்களே அங்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை தான் விரும்பியவர்களுக்கு அல்லாவுக்கால அன்பளிப்பாக பரிசாக கொடுக்கின்றான் கிப்டாக கொடுக்கின்றான் என்று சொல்லை அல்லா தாலா பிரயோகிக்கின்றான் இன்னும் இடத்திலே அல்லாஹு தாலா இன்னும் அவ்வாளுக்கும் கித்து நான் நிச்சயமாக உங்களுடைய சொட்டு செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனைகள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் பரிசு என்று இன்னும் இடத்திலே சொல்லுகின்றான் எனது குழந்தைகளை பற்றி அவர்கள் எங்களுடைய சோதனைகள் என்று சோதனைகள் என்றால் என்ன அவர்களை பற்றி கட்டாயமாக விசாரிப்பான் எப்படி எங்களுடைய சொத்து செல்வங்களை ஹலாலாக திரட்டினோமா உரிய முறையிலே செலவழித்தோமா என்று விசாரிப்பது போலவே அல்லாஹு தாலா எங்களிடத்திலே விசாரித்தான் ஹலாலான முறையில் தானே இந்த குழந்தைகளை பெற்றெடுத்தீர்கள் அவர்களுக்கு உரிய உரிமைகளை கொடுத்தீர்களா அவர்களை சயாமத்துக்கு பொருத்தமானவர்களாக உலகத்துக்கு பொருத்தமானவர்களாக நீங்கள் வளர்த்து என்று விசாரித்தான் அந்த வகையில் அளவு சோதனையாக இருக்கிறது அல்லாஹுடைய நெல்லடியார்களே இன்னும் ஒரு பவானுடைய மனைவிமாரையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியை தருவாயாக அல்லாஹுடைய நெல்லடியார்களே கண்ணுக்கு குளிர்ச்சி என்றால் எமது பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவர்களுடைய விஷயம் இவாதத்துக்களுடைய விஷயம் அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய கல்வியினுடைய முன்னேற்றம் அவர்களை பற்றி உலகத்திலே சொல்லப்படுகின்ற அபிப்பிராயங்கள் இவற்றையெல்லாம் நல்ல முறையில் அவர்கள் அமைத்து சொல்கின்ற பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சி எனவே நல்லடியார்கள் என்ன செய்வார்கள் அல்லாவடத்திலே கேட்பார்கள் யார் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக தருவாயார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த வகையில் குரானிலே பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளை பற்றி அவன் சொல்லுகின்றான் அவர்கள் எங்களுக்கு தரப்பட்ட பரிசுகள் என்று இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் அவர்கள் சோதனை என்று இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் அவர்கள் எங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாவுடைய நேரடியார்களே ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால் இப்போது இருக்கின்ற உலகத்தை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் எமக்கு கிடைத்திருக்கின்ற பிள்ளைகள் அவர்கள் சிறுவர்களாக இருக்கட்டும் அவர்கள் இளைஞர்களாக இருக்கட்டும் வளர்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் எப்படியான நிலையில் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் அல்லது நல்லே இன்று சைல்ட் அபியூஸ் என்பது சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது தற்போது ஜெண்டர் பிரச்சனை என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது ஜெண்டர் ஈக்குவலிட்டி சம்பந்தமாக பேசுகிறார்கள் என்ஜிபிடி சம்பந்தமாக பேசுகின்றார்கள் தற்போது போதை வசதி நிறைய பிள்ளைகள் பாடசாலை செலுகின்ற பிள்ளைகளே அடிமையாக இருக்கிறார்கள் அல்லாவுடைய நெருடியார்களை சிறுவர்கள் வாலிபர்கள் தங்களை பெற்றெடுத்த தாயும் தகப்பனையும் கொலை செய்கின்றவர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் அல்லாஹால பாதுகாக்க வேண்டும் தங்களை பெற்றெடுத்த பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த இந்த தமப்பனை மிக மோசமான ஏற்றுகின்ற கை கால்களால் அடிக்கின்ற கருவிகளால் கூட தாக்குகின்றவர்களை இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கவில்லையா இதற்கெல்லாம் என்ன காரணம் இதற்கான காரணத்தை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளை இந்த பெற்றவர்கள் இந்த சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது உரிய முறையில் வளர்க்கவில்லை என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையாக பிறப்பதாக சொல்லு வளைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் பித்ததாக ஒவ்வொரு குழந்தையும் நிச்சயமாக அதனுடைய தாயம் தகப்பன்தான் அதனை யூதனாகவோ நசாராவாகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுகிறார்கள் என்று சொல்லந்தாக வளைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒரு பிள்ளை கெட்டுப்போய் இருக்கிறது என்றால் அந்த பிள்ளையால் மற்றவர்களுக்கு தொந்தரும் என்றால் அந்த பிள்ளை ஒரு பயங்கரவாதியாக ஒரு தீவிரவாதியாக ஒரு கண்பனாக மாறி இருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் அந்த தாயும் தகப்பனும் என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாம கால அவரை நல்லே நாம் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம் அல்ல அவருடைய இலங்கையில் இருக்கின்றிநத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்து பார்த்தார்கள் அன்னை காலத்திலே அந்த ஆய்வுடைய முடிவு என்னவென்றால் அதிலே இருக்கின்ற கைதிகளிலே பிரிச நேரத்திலே தொண்ணூறு சதவீதமானவர்கள் வெந்தேவர் அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் இமோஷனலி அபியூஸ் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் சிறைச்சாலைகளிலே இருக்கிறார்கள் என்று ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய ஒரு வீடியோவை பார்க்க கிடைத்தது அல்லாவதே நேரடியாக சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு தேவையான அடிப்படையான உரிமைகளை ஒரு தாயின் தகப்பனும் அந்த சமுதாயத்தினுடைய தவறுகின்ற பொழுது அந்த பிள்ளை மோசமான வளரும் என்பதை எந்த சந்தேகமும் கிடையாது நாங்கள் ஒரு வித்தை எடுத்து கொள்வோம் ஒரு எடுத்துக்கொண்டால் அதனை கொண்டு போய் ஒரு பாலைவனத்திலும் நாங்கள் நாட்டலாம் ஒரு வளமான பூமியிலும் நாட்டலாம் ஒரு ஒரு கொட்டை இருக்கிறது மான் கொட்டை இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் நல்லாக வளரக்கூடியது ஒரு கட்டாந்தடையிலே நாங்கள் வைத்தோமாக இருந்தால் மாறாக வளமான ஒரு பூமியிலே கொண்டு போய் நாட்டி தண்ணீர் ஊற்றி நாங்கள் உரம் போட்டு போட்டு வளர்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பெருதிருஷமாக மாறும் என்பதில் சந்தேகம் அதுபோன்றுதான் உலகத்திலே வருகின்ற ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையாக வளர்வதற்கான தன்மையோடு தான் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறேன் அது அல்லாஹு தாலாவுடைய திட்டம் ஆனால் அந்த பிள்ளையை மோசமானவர்களாக கெட்டவர்களாக மாற்றுவது நிச்சயமாக அந்த தாயும் தகப்பனும் தான் தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை கவனிக்க வேண்டும் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைக்கு அன்பு சேவை பாதுகாப்பு தேவை இருக்கிறது அந்த பிள்ளை உலகத்திலே அல்லாஹு உங்களை நாங்கள் பலஹீனத்திலே படைப்போம் பிறகு உங்களுக்கு நாங்கள் பலத்தின் சட்டோம் என்று குரான் சொல்லுகிறது அப்படியாக இருந்தால் சிறுவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் முழுக்க முழுக்க தாயிலும் தகப்பலிலும் தங்கி இருக்கிறார்கள் ஒரு இரண்டு வயது குழந்தையை நீங்கள் எடுத்து பாருங்கள் அது சுயமாக எதனையும் செய்ய மாட்டார்கள் தாயையும் தகப்பனையும் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அந்த தகப்பனிடம் இருந்து அரவணைப்பு பாதுகாப்பு பாதுகாப்பு என்பவற்றையெல்லாம் அந்த பிள்ளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அண்மையிலே இன்னொரு ஆய்வை செய்து பார்த்தார்கள் இலங்கையிலே இருக்கின்ற எல்டர்ஸ் ஹோமிலே இருக்கின்ற பெரும்பாலான எல்டர் வயோதிபர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய பிள்ளைகள் டாக்டர் என்ஜினியர் லாயர்ஸ் ப்ரொபஷனல் எனப்படுகின்ற இப்ப தராரங்களிலே இருப்படைய பெற்றோர்கள் தான் பெரும்பாலும் எல்டர்ஸ் ஹோமிலே சென்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதனுடைய ரகசியம் என்ன இதனுடைய பின்னணி என்ன இந்த பிள்ளைகளுக்கு இந்த தாயும் தகப்பனும் இந்த பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது கல்வியை கொடுத்தார்களே தவிர அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆன்மீக பண்புகளை பூர்த்தி செய்யவில்லை ஈவிரக்கமற்றவர்களாக அவ்வாவுடைய பயமற்றவர்களாக நாளை மறுமையிலே நான் விசாரிக்கப்படுவேன் என்ற பயமற்றவர்களாக வளர்ந்ததன் காரணமாக வளர்க்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் பெரியவர்களாக மாறியதற்கு பின்னால் தன்னை வளர்த்தவர்கள் யார் தங்களுக்கு பங்களிப்பு செய்தவர்கள் யார் தமக்கு கண்டுபிடிப்பவர்கள் யார் என்பதை மறக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த மனிதனை அல்லாவோடு சம்பந்தப்படுத்த வேண்டும் இபாதத்துக்களோடு சம்பந்தப்படுத்த வேண்டும் லுக்ம அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து செய்த உபதேசம் குரானிலே ஒரு முழு பேஜுக்கும் வந்திருக்கிறது அந்த சூராவுக்கு அல்லாஹு சூரப்பு லுக்மான் என்று பெயர் வைத்திருக்கின்றார் அவர் தன்னுடைய மகனை அழைத்து யா புனைய என்னுடைய அன்புக்குரிய மகனே என்று இரக்கமாக பேசி அந்த மகனுக்கு தேவையான அடிப்படையான வழிகாட்டல்களை அந்த சூறாவிலே வழங்குவதை அல்லாமு அழகாக குறிப்பிடுகின்ற அவர் சொல்லுகிறார் என்னுடைய அருமை மகனே அல்லாமு தாலாவுக்கு சுருக்க வைக்க வேண்டாம் அல்லா முழா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அவன் அதனை மறுமையிலே விசாரணைக்காக வேண்டி கொண்டு வருவான் நீ தாயப்பனுக்கு கட்டுப்பட வேண்டும் நீ பெருமை அடிக்கக்கூடாது ஒரு சத்தத்தை நீ தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அந்த பிள்ளைக்கு தேவையான இமானுடைய வழிகாட்டல் அந்த பிள்ளைக்கு தேவையான வழிகாட்டல் அந்த பிள்ளைக்கு தேவையான அப்பளாக்குடைய வழிகாட்டல் என்று எதனையும் விட்டு வைக்காமல் அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு தனக்கு அருகில் வைத்துக் உபதேசிப்பதை நாங்கள் குரானிலே பார்க்கின்றோம் அல்லாஹுடைய நல்ல பார்ப்போம் எமது பிள்ளைக்கு தேவையான இந்த அடிப்படையான கல்விகளை போதனைகளை ட்ரைனிங் நாம் எந்தளவு தூரம் கொடுத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் உலகத்திலே இருந்த மிகப்பெரிய ஒரு ஒரு புட்பால் பிளேயராக இருந்த ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி அல்லது ஒரு சிறை கைதிகளை பற்றி அவர் ஒரு ஒரு ஆய்வு செய்து பார்த்தார் அவர் பில் கிளாஸ் என்பது அவருடைய பெயர் அவர் துறை கைதிகளை பற்றி ஒரு ஆய்வு செய்து பார்த்தார் அவர் மிகப்பெரிய ஒரு சிறுதுரை அவர் உலகத்திலே இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒருவர் ஆயிரத்தி அறுபதுகளிலே ஒரு ஆய்வை செய்து பார்த்தார் அவர் துறைகளுக்கு சென்று ஆய்வு செய்து பார்த்த பொழுது அவர் சொன்ன விஷயம் அவர் சொன்ன விஷயம் ஐ வி சிங்கிள் பிரிசன சிறை கைதிகளை சென்று பார்த்தேன் அவர்களில் ஒருவரையாவது நான் காணவில்லை தன்னுடைய தகப்பனை அன்பு வைத்த ஒருவரையாவது நான் காணவில்லை சிறை கைதிகளிலே இருப்பவர்கள் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக வண்டி சிறைக்கு போயிருக்கலாம் ஆனால் அவர்களில் எவரும் தன்னுடைய தகப்பனை அன்பு வைத்த எவரையும் காணவில்லை என்று அவர் தன்னுடைய ஆய்வுகளை சொல்லி காட்டுகிறார் அல்லாவுடைய நேரடியாக தகப்பன் சிள்ளைகள் மீது அன்பு காட்டவில்லை என்றார் அந்த பாதர் ஹூட் என்பது சரியான முறைக்கு பிரயோகிக்கப்படவில்லை என்றால் அந்த தன்னுடைய பொறுப்பை மிகச் சரியாக செய்யவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் சிறைக்கு போவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாவுடைய அவர் சொல்லுகின்ற அந்த முடிவை நீங்கள் பாருங்கள் அந்த சிறையில இருந்த ஆயிரக்கணக்கான அகதிகளை நான் அதாவது கைதிகளை நான் பேசி கண்டேன் அவர்களை பொறுத்தவரையில் அந்த ஆய்வினுடைய முடிவு என்னவென்றால் அவர்களில் யாரும் தன்னுடைய தகப்பனை நேசிக்கவில்லை விரும்பவில்லை தகப்பனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு பராமரிப்பு கிடைக்காததன் காரணமாகத்தான் அவர்கள் குற்றவாளிகளாக மாறியிருக்கிறார்கள் என்று அவர் தன்னுடைய ஆய்விலே சொல்லிக்காட்டுகிறார் அல்லமதை நேரடியார்களே நான் இப்போது பேசிக் கொண்டிருப்பது தகப்பன் மாறோடு இந்த தாய்மாரில்லை மதகூடை பொறுத்தவரையில் நாங்கள் அதிகமாக பேசலாம் ஆனால் ஒவ்வொரு தகப்பனும் தனது மனதிலே கையை வைத்து கேட்டு நான் எனது பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய இந்த உரிமைகளை எந்தளவு கொடுத்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய பிள்ளையோடு எத்தனை நிமிஷங்களை நான் கடத்துகின்றேன் காலையிலே ஆறு மணிக்கு வீட்டில் சென்றால் பெற்றோர்களை பொறுத்தவரையில் இரவு ஒன்பது மணி பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார்கள் அந்த பிள்ளையினுடைய சுக அவர்கள் பங்கெடுப்பதில்லை அந்த பிள்ளையுடைய நோய் என்ன அந்த பிள்ளை பாடசாலைக்கு சென்றுவிட்டு வந்ததற்கு பின்னால் அந்த பிள்ளையினுடைய தொப்பி புத்தகங்களை நான் எடுத்து பார்க்கின்றேன் அந்த பிள்ளை அகதியாவுக்கு போனதா அந்த பிள்ளை மதர்சாவுக்கு போனதா அந்த பிள்ளையினுடைய பிரண்ட்ஸ் யார் அந்த பிள்ளையினுடைய மன எழுச்சிகள் தேவைகள் என்ன அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கவழிப்பதற்கு பெற்றோருக்கு நேரம் கிடையாது தாயை பொறுத்தவரையில் தாயினுடைய நிலை இன்னும் கவலைக்கிடமாக இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு நாலு சீரியலை அவள் பார்ப்பாள் அல்லது சோனோடு தன்னுடைய காலத்தை முழுமையாக கடத்தி கொண்டிருப்பாள் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற சமயம் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற அந்த தொலைக்காட்சி பெண் அதே நேரத்தில் அந்த வீடை துப்புரவாக்குவது என்று அடிப்படையான கடமைகளே அந்த அந்த பெண் செய்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட தன்னுடைய பிள்ளையை பற்றி பார்ப்பது தன்னுடைய பிள்ளையினுடைய விவகாரங்களை பார்ப்பதற்கு அந்த தாய்க்கு நேரம் கிடையாது அல்லாவுடைய நேரடியார்களே ஒவ்வொருவரும் சிந்தித்து நாம் காலம் கடந்த ஞானத்தை பற்றி யோசிக்க முடியாது நாம் அதற்காக வேண்டி திட்டமிட வேண்டும் எமது பிள்ளைகள் எங்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் எமது பிள்ளைகள் சாய்தானவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் தேக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எனது பிள்ளையை பற்றி நல்ல பிள்ளை என்று சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் கட்டாயமாக அதற்கு முயற்சி தேவைப்படுகிறது அதற்காகவன் நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லாமுதா அலாவுடைய நடவடிக்கை சில வகையான ஏற்பாடுகளை இஸ்லாத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அந்த ஏற்பாடுகள் எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு கொள்கையிலும் கிடையாது அல்லாவுடைய வீணில் மாத்திரம்தான் இருக்கிறது ஒரு சாலைக்கான பிள்ளை ஒன்று எங்களுக்கு தேவை என்று நாங்கள் எதிர்பார்த்தால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை நாம் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இருந்த அதற்கு எப்படி திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இருந்து பிளான் பண்ணுவது யோசிக்கலாம் நீங்கள் எங்களுக்கு வர இருக்கின்ற துணையாக ஈமான் உள்ள துணையாக விபாதத்துக்களிலே ஆர்வமுள்ள ஒரு துணையாக சாலிகான அமல்களை செய்யக்கூடிய ஒரு துணையாக அதே நேரம் நல்ல பண்பாடுகள் கொண்ட ஒரு துணையாக நேசிக்க கூடிய முஸ்லீம்கள் மீது அன்புள்ள இந்த உலகத்திலே நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற உங்களிடத்திலே ஒரு ஆண் வருகின்றான் இதாக யாருக்கும் மண் சரலோனீனூ அவருடைய விஷயத்திலே அவருடைய அமானத்தின் விஷயத்திலே உங்களுக்கு திருப்தி இருக்கிறது என்றால் அவருக்கு தான் நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறார்கள் குடும்ப கௌரவத்திற்காக அடைந்துகள் என்று சொல்ல முகவரையும் சொன்னார் அல்லாவுடைய நல்லடியார்களை மார்க்கமுள்ள ஒரு கனவு மார்க்க முறை மனைவி அமைந்தால் அந்த ரெண்டு பேருக்கும் பிள்ளை அல்லாவுடைய அருளின் காரணமாக சாலிகான பிள்ளையாக நல்ல பிள்ளையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன ஒவ்வொருவரும் எந்த பிள்ளைகளுக்கு முருமாதிரியாக இருக்கிறார் சாலிகான ஒரு பெண் தன்னுடைய கருவறையிலே ஒரு பிள்ளையை சுமக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் குரானை ஓதுவார் விக்கிர செய்வார் அல்லாஹு தாலாவை பயப்படுவார் அந்த வீட்டிலே நாங்கள் சொல்லுகின்ற இந்த புரோக்கன் என்ற ஒரு சூழ்நிலை அங்கு கரப்பட மாட்டாது கருவிலே வளர்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பிள்ளை வெளியே இருக்கின்ற எல்லா காட்சிகளையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது தற்போது ஜாயன படமி சொல்லுவார்கள் பிள்ளைகளை பொறுத்தவரையில் கருவிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைக்க பிள்ளை வெளியே வந்ததற்கு பின்னால் உங்களை பார்க்கிறது பின்பற்றுகிறது என்று அந்த பிள்ளைக்கு கருவிலே இருக்கின்ற பொழுதே தாயுதரப்பனுடைய மன எழுச்சிகள் அவனுடைய பிரச்சனைகள் அவருடைய எல்லாம் அந்த பிள்ளையிலே தாக்கத்தை விளைவிக்கின்றன என்று சொல்லுகிறார்களே நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம் எந்தளவு தூரம் நாங்கள் சரியாக கடந்து வந்திருக்கிறோம் தாக கருவிலே பிள்ளை வளர்கின்ற வளர்கின்ற சந்தர்ப்பத்திலே அதற்கு முன்னால் அதாவது திருமணம் செய்து விட்டோம் சாலையானை அடைந்துவிட்டோம் அல்லது சாலையான ஒரு கணவனை அடைந்துவிட்டோம் இப்போது கணவனும் மனைவியும் உடலுறவு கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் சாம்பத்திய உறவு கொள்ளுகின்ற பொழுது கட்டாயமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் துவார செய்ய வேண்டும் அல்லாஹ் ஜன்னிபிஷேத யார்தான் ஸ்டெய்தாணை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாது எங்கள் இருவரையும் நீ பாதுகாப்பாயாக பாருங்கள் எப்படி முக்கியமான ஒரு கட்டத்தில் மேலும் எங்களுக்கு நீ அருளை இருக்கின்ற குழந்தைகளையும் நீ பாதுகாப்பாயாக என்று அந்த சந்தர்ப்பத்திலே துவா செய்து கொண்டுதான் அந்த உடல் உறவு எனப்படக்கூடிய அந்த விஷயத்தில் கூட நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று செல்லும் அவர்கள் எங்களுக்கு கற்று தருகிறார்கள் அதே நேரம் கருவிலே குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு சாலையான பிள்ளைகளை தடுவாயாக இன்று துவா செய்ய கண்ணுக்கு குளிர்ஷியான பிள்ளையை தருவாயாக என்று துவா செய்ய வேண்டும் அது அல்லாமு தாலாவிடத்திலே ஏற்றுக் கொள்ளப்பட்டது மாறுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாமு தாலாவினை அங்கீகரிப்பான் அந்த பிள்ளை பிறந்த காதலை வாழ்ந்து நல்ல பெயரை வைக்க வேண்டும் செய்ய வேண்டும் அதே நேரம் அபீக்கா கொடுக்க வேண்டும் இரண்டு வருடங்கள் பால் ஊட்ட வேண்டும் என்றெல்லாம் மிக துல்லியமாக எங்களுடைய மாற்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எந்தளவு தூரம் இந்த பிள்ளைகளுக்குரிய இந்த உரிமைகளை கொடுத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் அல்லாவுடைய நிறையார்களே ஏழு வயதானால் அந்த பிள்ளையை தொழும்படி நாங்கள் சொல்ல வேண்டும் பத்து வயதாகியும் கூட அந்த பிள்ளை சொல்லவில்லை என்றால் அந்த பிள்ளைக்கு அடித்து நாங்கள் தொழுவிக்க வேண்டும் அதே அந்த பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது அவர்களை படுக்கையிலே பிரிக்க வேண்டும் என்றெல்லாம் செல்லம் வலைவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மாமல்ல அந்த பிள்ளைக்கு தேவையான வழிகாட்டல்களை விடுப்பிலே கொடுக்க வேண்டும் ஹலால் நண்பர்கள் யார் எதிரிகள் யார் எந்த விஷயம் அல்லாஹு திருப்திப்படுத்தும் எந்த விஷயம் அல்லாஹு தாலாவை கோபப்படுத்தும் உடுப்பிலே எப்படிப்பட்டது மகரம் அதிநபீக்கள் யார் இப்போது நாங்கள் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கின்றோம் மிக கவலைக்கரமான முறையிலே தமது ஆடைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண் பிள்ளைகளுடைய ஆடைகள் மிகவும் அவலட்சணமாக இருக்கிறது கட்டாயமாக சுக்க வேண்டும் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவருடைய உடம்பு மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் இருக்கின்றன அவற்றிலே ஒரு அங்குல மேலும் வெளியே தெரியுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு பொறுப்பானவர்கள் அந்த தாயின் தகப்பனும் என்பதை மறந்துவிடக் பிள்ளைகளை பெற்றெடுத்துவிட்டோம் என்பதோடு கடமை நிறைவு அடைவதில்லை அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சட்ட அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒழுங்குகளை நிக்கிறகளை அவுராறுகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு பகுதி வீட்டிலே சொல்லிக் கொடுப்பதற்கு கஷ்டமாக இருந்தால் கட்டாயமாக அகதியாவுக்கும் மதரசாவுக்கும் அதே போன்று இடங்களுக்கு அனுப்பி முகல் அனுப்பி அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அந்த உபதேசங்களையும் வழிகாட்டல்களையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் உறுப்புகளை வாங்கிக் கொடுத்தாலும் எத்தனை டியூஷனுக்கு தான் நாங்கள் அனுப்பினாலும் அவையெல்லாம் தேவை ஒரு பிள்ளைக்கு உறுப்பு தேவை அந்த பிள்ளை படசாலைக்கு போக வேண்டும் கல்வி கற்க வேண்டும் சுக இனமாகினால் மருந்தெடுத்து கொடுக்க வேண்டும் எல்லாமே தேவை ஆனால் அந்த பிள்ளைக்கு தேவையான அடிப்படையான மார்க்க கல்வி மார்க்க பயிற்சி இவற்றை அந்த பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் அதே அந்த பிள்ளையோடு நாங்கள் மிக முக்கியமான ஒரு நீடாக ஒரு தேவையாக இருப்பது அந்த பிள்ளையின் மீது இறக்கம் அந்த பிள்ளையின் மீது பாசம் அந்த பிள்ளையினுடைய பாதுகாப்பு பாருங்கள் ஜும்மாவுக்கு நாங்கள் வந்தோம் எங்கள எத்தனை பேர் எமது பிள்ளைகளை சந்தித்து விட்டு வருகின்ற அந்த பிள்ளைகளை முட்டு முட்டு விட்டு வந்தோம் என்று சிந்தித்து பாருங்கள் வீட்டிலே இருக்கின்ற மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்களை பிரிந்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே வீட்டிலே இருப்பவர்களோடு நாம் முத்தம் விட்டு நாங்கள் வருவது ரசூசல்லா வரைவிட்டம் அவர்களுடைய சுண்ணாவாக இருக்கிறது அது எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பாண்டை அது அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சில தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த பிள்ளைகள் கிடைத்ததிலிருந்து இதுவரைக்கும் தங்களுடைய பிள்ளைகளை ஹிஸ் பண்ணி கிடையாது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் என்று சிந்தித்து பாருங்கள் ஒருமுறை ரூந்தாக சொல்ல வலிந்து செல்லும் அவர்கள் தன்னோடு சிறுவர்களை வைத்து கொஞ்சம் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள் சகாதி யார சூழலா எனக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் யாரையே இவ்வாறு முத்தமிட்டது கிடையாது என்று சொன்ன கூட சொல்லலாக வலிந்து செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹு தாலா இரக்கத்தை பிடுங்கிக் கொண்டதற்கு நான் என்ன செய்ய என்று அவர்கள் கேட்கிறார்கள் அல்லா உடைய நிலையார்களே எந்த இரக்கம் அழைப்பது அழைப்பது விருப்பமான வரைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய மனைவி மாறின் தன்னுடைய பிள்ளைகளில் சூக்கமான பெயர்களால் அழைப்பார்கள் அதற்கான காரணம் என்ன அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக ஒருமுறை சொல்லலாம் வளைவு செல்லும் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் மத்திய நபவியிலே அங்கு தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் சகாபாத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் அவர்களை பின்பு ஏற்பட்டு அந்த நேரத்திலே சகாபா செல்லந்தாக அழிந்து செல்லம் அவர்கள் மிக நீண்ட நேரம் சுயூதிலே இருக்கிறார்கள் சகாபாக்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது செலவாக வளைவு செல்லம் அவர்களுடைய நினைக்கக்கூடிய அளவுக்கும் அவர்களுடைய நிலை அப்படியே தொடர்கிறது இப்போது தொழுகை முடிகிறது செல்லாக வலிவு செல்லம் அவர்களிடத்திலே சகாபாக்கள் கேட்கிறார்கள் யாரும் என்ன காரணத்தினால் நீங்கள் தொழுகை இவ்வளவு வழக்கத்துக்கு மாறாக சுஜூதை நீட்டினீர்கள் என்று கேட்டதற்கு செல்லவாக வலிவு செல்வம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய பேரப்பிள்ளைகள் இருவரும் ஹசனும் குத்தையும் என்னுடைய தலையிலே ஏறிக்கொண்டார்கள் எனக்கு சுஜூத்தில் இருந்து எழுத முடியாமல் போய்விட்டது அவர்கள் இரண்டு பேரும் தங்களுடைய முடிக்கும் வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன் அவர்களை அவசரப்படுத்த நான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள் செல்லாமல் அழிவு செல்லும் அவர்கள் பாருங்கள் மசிது நபதியிலே பொறுமை நடக்கிறது இமாமத்தில் செய்கிறார்கள் சொல்லலாம் அழிவு செல்லும் அவர்கள் நூற்றுக்கணக்கான தகாபாக்கள் பின்னால் இருந்து மாமூன்களாக இருக்கிறார்கள் அந்த மாமன்களை நிலையை விடவும் தன்னுடைய சேத பிள்ளைகளுடைய மனநிலைதான் முக்கியம் என்று கருதுகிறார் ஒருமுறை சகாபாக்கள் மோல் வளைவு செல்லம் அவர்கள் ஜ நீங்கள் சவாரி செய்கின்ற இந்த ஒட்டகம் நல்ல ஒத்தகம் அந்த ஒட்டகத்தின் மீது சவாரி செய்கின்ற இரண்டு பேரும் நல்ல இரண்டு பேராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய மாமனிதர் அவர்கள் விளங்கி இருந்தார்கள் நான் எவ்வளவு பிஸியாக இருக்கலாம் சிலர் வியாபாரத்திலே பிஸியாக இருக்கலாம் சிலர் தாவா பணியிலே பிஸியாக இருக்கலாம் இன்னும் சிலர் அவர்களுடைய விஷயங்களிலே பிஸியாக இருந்தாலும் எங்களுடைய மனைவிக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் ஒதுக்கி அவர்களோடு அன்பாக செலவழிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்றால் நாங்கள் வயோதிபர்களாக மாறியதற்கு பின்னால் எங்களுக்காக வேண்டிய அவர்கள் நேரம் ஒதுக்க மாட்டார்கள் எங்களை அவர்கள் உதாசீனம் செய்வார்கள் நேரடியார்களே இந்த விஷயத்திலே நாங்கள் கவனம் இல்லாத போது அதனுடைய விஷயத்தின் அறுவடையை நாங்கள் கவனமாக அறுவடை செய்ய வேண்டி வரும் கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் பிள்ளைகளுடைய வளர்ப்பு என்பது வெறுமெனேட் மகனே நீ பள்ளிக்கு போக வேண்டும் பொறுப்பு அல்ல அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அவர்கள் ரோல் மடல்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய நேரடியாக ஒரு தகப்பன் சுபகுடைய கொள்கைக்கு பள்ளிக்கு போவதை பிள்ளைகள் காண வேண்டும் சுகம தொழுகவிட்டுக் கொண்டு வீட்டிலே புகாமோ அந்த பிள்ளைகள் பார்க்க வேண்டும் எழும்புவதை அவர்கள் பார்க்க வேண்டும் வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களை அன்போடு ஆதரவோடு அவர்கள் வரவேற்பதை அந்த பிள்ளை பார்க்க வேண்டும் தாயின் தகப்பனும் சலான் சொல்வதை அந்த பிள்ளை பார்க்க வேண்டும் தாயும் தகப்பனும் வீட்டிலே அன்பாக இரக்கமாக இரண்டு பேரும் பேசிக் அந்த பிள்ளை பார்க்க வேண்டும் இதுதான் முன்மாதிரி என்பது சிறந்த முன்மாதிரி நீங்கள் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு ஓடங்களை போட்டாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இல்லை என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதனை தந்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் இந்த பார்த்துக் கொள்கிறோம் எக்ஸ்டெண்டெட் என்று சொல்லுவார்கள் நாம் எல்லோரும் பெரும்பாலும் நியூக்ளியர் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு வீட்டிலே தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் மாத்திரம் இருக்கின்ற பொழுது அதனை நாங்கள் நியூக்ளியர் என்று சொல்வோம் அந்த அந்த நெட் வந்து எந்தவிதமான ஓட்டைகளும் இல்லாத ஒரு நெட்டாக இருக்க வேண்டும் அப்போது ஓட்டைகள் விழுந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே நாங்கள் அந்த நல்ல முறையில் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் கண்கனுக்கும் மனைவிக்கும் இடையிலான பொன் நன்றாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கும் தாய் தகப்படும் இடையிலான பொன் நன்றாக இருக்க வேண்டும் அந்த இன்ஸ்டிடியூஷன் நன்றாக இருக்க வேண்டும் அது ஒன்று இரண்டாவதாக சமூக நிறுவனங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கு பொறுத்திருக்கிறது பள்ளிவாசல் பாடசாலை மதர்சா அகவியா இஸ்லாமிய இயக்கங்கள் சங்கங்கள் இவர்கள் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கான நல்ல வகையான திட்டங்களை அவர்கள் வகுப்ப அது இரண்டாவது நெட் என்று நாங்கள் சொல்லுவோம் சேப்டி நெட் என்று சொல்லுவோம் மூன்றாவது சேப்டி நெட் தான் இந்த சோசியல் இந்த சிஸ்டம் என்பது இந்த சமூகத்திலே இருக்கின்ற மனிதர்கள் இந்த பிள்ளைகளை அரவணைக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான என்கரேஜ்மெண்டை நாங்கள் கொடுக்க வேண்டும் சமூகத்திலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிஸ்டமும் இருக்கமாக இருந்தால் அந்த பிள்ளைகள் சமூகத்தினால் பாதுகாக்கப்படுவார்கள் அதாவது நன்றியார்கள் மீண்டும் சொல்லி நாங்கள் முடிக்க விரும்புகின்றோம் தற்போதைய சிறுவர்கள் மிகப்பெரிய செலேஞ்சோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அல்பா ஜெனரேஷன் என்று சொல்வோம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய திங்கிங் பேட்டர்ன் என்பது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது அவர்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய நண்பர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எங்கோ இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவர்களுடைய மன எழுச்சிகளை அவர்களுடைய புரிந்து அதற்கேற்ப நாங்கள் அவர்களோடு உரையாடாவிட்டால் அவர்களோடு பழகாவிட்டால் அல்லா பாதுகாக்க வேண்டும் அவர்களை நாங்கள் மிஸ் பண்ண வேண்டி வருவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படாத வகையில் சமூகத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்து இந்த பரம்பரையை பாதுகாப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் வல்ல அல்லாஹால என்னையும் உங்களையும் நன்கடியாக கூட்டத்திலே ஆக்குவானாகும் யாரா எங்களுடைய குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது கண்டத்தில் குளிர்ச்சியை எங்களுக்கு தருவாயாகும் யாரென்னா வழிபறி போயிருக்கிறார்களோ அவர்களை நேரான வழியிலே நீ செலுத்துவாயாக யாரா எங்களுடைய பாவங்களை மன்னித்திருந்து வாயாகும் ஜா பிரதேசத்திலே சிறுவர்களும் குழந்தைகளை மிக பயங்கரமான முறையிலே கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை நீ சாதினா யாரெல்லாம் உங்களை அருளை கொண்டு அவர்களை அரவணைப்பாய் யாரெல்லாம் சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌக்காக கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசிபாக்குவாய் யாரெல்லாம் நாளை மறுமையிலே உங்களை சந்திக்கின்ற பொழுது சாலிஹான் அடியார்களாக சகை பண்ணப்படக்கூடிய சுத்தமான உள்ளத்தோடு சந்திக்கின்ற அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசிவாக்குவாயார்